இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைபாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து புரட்சியாளரும் போல்செவி கட்சியின் தலைவரும் சோவியத் ஒன்றியத்தின் முதல் அதிபரும் மற்றும் பின்னாளில் ஜோசப் ஸ்டாலினால் மார்க்சியம் லெனினியம் என்று விரிவுபடுத்தப்பட்டியம் என்ற கோட்பாட்டின் நிறுவனரும் ஆவார் லெனின் என்பது ரஷ்ய புரட்சிக்காக அவர் கொண்டிருந்த புனைப்பெயர்களில் ஒன்று பின்னாளில் தன்னுடைய உண்மையான விளாடிமிர் ஒலியனோவ் என்கிற பெயரை விளாடிமிர் லெனின் என்று மாற்றிக்கொண்டார் சில சமயங்களில் அவரை நிக்கலாய் லெனின் என்று மேற்கத்திய கம்யூனிச எதிர்ப்பாளர்களும் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களும் வர்ணித்தார்கள் ஆனால் சோவியத் யூனியனில் அவர் இப்பெயரினால் அறியப்படவில்லை லெனின் என்கிற அவருடைய பெயரின் மூல காரணம் பற்றி பல கருத்துக்கள் உள்ளன மேலும் அந்த பெயரினை எதற்காக தேர்வு செய்தார் என்று அவர் சொன்னதாக இப்பெயருக்கு லேனா என்கிற நதியின் பெயரோடு தொடர்பிருக்கலாம் என கூறப்படுகிறது இதே காலகட்டத்தில் முன்னணி ரஷ்ய மார்க்சியவாதியான ஜார்ஜி பெலிகானோ என்பவர் நதியோடு தொடர்புடைய என்கிற புனை கொண்டிருந்தார் லேனா நதிவோல்கா நதியை விட நீண்ட தூரம் ஓடுவதாலும் எதிர் திசையில் ஓடுவதாலும் லெனின் என்கிற பெயரினை லெனின் தேர்வு செய்வதற்கு காரணம் என்று ஒரு கருத்தும் கூறப்படுகிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் லெனின் பிளிகானோவின் எதிர்ப்பாளர் அல்ல மேலும் லேனா படுகொலைக்கு முன்னரே இப்பெயர் வழங்கப்படுவதால் அதற்கும் இப்பெயருக்கும் தொடர்பில்லை என அறியப்படுகிறது விளாடிமிர் லெனின் இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரஷ்யாவில் உள்ள நகரத்தில் மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் விளாடிமிர் இலி ஒல்யானவ் என்பதாகும் அலெக்சாண்டர் டிமிட்ரி என்ற சகோதரர்களும் ஆனியா ஆல்கா என்ற சகோதரிகளும் லெனினுக்கு இருந்தனர் இல்யா உல்யனாவ் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் இவருடைய தந்தையின் இறப்பிற்கு பிறகு அண்ணன் அலெக்சாண்டர் கொல்ல முயன்றதுக்காக ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆம் ஆண்டு மார்ச் ஒன்று நாள் கைது செய்யப்பட்டார் அதனையடுத்து ஆயிரத்து ஆம் ஆண்டு மே எட்டு நாள் ஜார்ஜ் மன்னரின் காவல்துறையால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு உயிரிழந்தார் ஆயிரத்து ஆம் ஆண்டு கசான் பல்கலைக்கழகத்தில் லெனின் சேர்ந்தார் அப்பொழுது அன்னையுடன் சில்பர்க் நகரில் ஒரு வாடகை வீட்டில் தங்கினார் அங்கு தனது சகோதரர் அலெக்சாண்டரை போல தீவிரமான கருத்துக்களை உடைய லாசர் பொகோராக் உடன் சந்திப்பு நேர்ந்தது லாசர் மக்கள் சுதந்திர கட்சி என்ற உழைப்பாளர்களின் நலன் சார்ந்த இடதுசாரி அமைப்பினை ஏற்படுத்தியிருந்தவர் லெனின் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பினை படித்தார் அப்பொழுது மாணவர்களுடன் இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டார் இதனால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பல்கலைக்கழகம் அவருக்கு படிப்பு தர மறுத்தது இதனையடுத்து லெனின் தானே சட்டப்படிப்பினை ஒன்றரை வருடத்தில் படித்து தேர்ந்ததாக கூறப்படுகிறது தொழிலாளர் விடுதலை இயக்கம் என்பதை தொடங்கி ரஷ்யாவில் தொழிலாளர்களிடையே காரல் மார்க்சின் கொள்கைகளை பரப்புரை செய்தார் ஆயிரத்து எண்ணூற்றி கைது செய்யப்பட்டு சைபீரியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அவர் விடுதலையாகி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரம் ஸ்பார்க் என்ற பெயரில் நாளிதழ் ஒன்றினை தொடங்கினார் விளாடிமிர் லெனின் தன் இளமை காலத்தில் நடாயா கிரூஸ்காயா என்ற பள்ளி ஆசிரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரையும் அரசு சைபீரியாவிற்கு நாடு கடத்தியது ரஷ்யாவில் பொது ஆட்சியை நிறுவுவதற்கு காரணமாக இருந்த முக்கிய அரசியல் தலைவர் லெனின் ஆவார் இவருடைய இயற்பெயர் விளாடிமிர் எலியில் ஒலியானாவ் என்பதாகும் ஆனால் இவருடைய புனை பெயரான லெனின் என்ற பெயரிலேயே இவரை உலகம் நன்கறியும் பொது உடைமை கொள்கையை பெற்ற கார்ல் மார்க்ஸ் என்பாரின் ஆர்வம் மிக்க சீடரான லெனின் மார்க்ஸ் அவ்வப்போது கோடி காட்டிய கொள்கைகளை நடைமுறையில் தீவிரமாக செயற்படுத்தினார் லெனின் உருவாக்கிய பொது கொள்கை வரலாற்றில் செல்வாக்கு மிக்க மாந்தர்களுள் ஒருவராக அவர் ஏற்று கொள்ளார் சைபீரியாவில் இவர் கழித்த இந்த மூன்றாண்டு காலம் இவருக்கு அத்துணை துயர்மிகுந்ததாக இருக்கவில்லை அங்கு இருந்தபோதுதான் லெனின் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு இல் தமக்கு தோழியராக இருந்த குரு என்பவரை மனந்து கொண்டார் ரஷ்யாவில் முதலாளித்துவம் வளர்ந்த வரலாறு என்ற நூலையும் அப்போதுதான் எழுதினார் இவருடைய சைபீரிய வாழ்க்கை ஆயிரத்து பிப்ரவரியில் முடிவடைந்தது சில மாதங்களுக்கு பிறகு இவர் மேற்கு ஐரோப்பாகவுக்கு சென்றார் அங்கு இவர் ஒரு தொழில்முறை புரட்சிவாதியாக சுமார் பதினேழு ஆண்டுகள் கழித்தார் அதுபோது இவர் சார்ந்திருந்த ரஷ்யன் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சி போல்ஷ்வி கட்சி என்றும் மென்ஷவி கட்சி என்றும் இரண்டாக உழைந்தது லெனின் பெரிய கட்சியாக இருந்த போல்ஷ்வி கட்சிக்கு தலைவரானார் ஆயிரத்து இல் தொடங்கிய முதல் உலக போர் லெனினுக்கு பெரிய வாய்ப்புகளை தேடி தந்தது அந்த போரில் ரஷ்யாவுக்கு பெருந்தோல் ஏற்பட்டது பொருளாதார துறையில் பேரழிவுகள் ஏற்பட்டன ஆயிரத்து மார்ச் மாதத்தில் ஜார் அரசு கவிழ்க்கப்பட்டது ரஷ்யாவில் மக்களாட்சி அரசு ஏற்படலாம் என்று கூட தோன்றியது ஜார்ஜ் ஆட்சி வீழ்ந்த பின்னர் ரஷ்யாவில் ஜனநாயக கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தற்காலிக அரசை அமைத்திருந்தன ஆனால் அந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதையும் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்கும் வலிமை அக்கட்சிகளுக்கு இல்லை என்பதையும் அறிந்து கொண்டார் கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் வாய்ந்த தம்முடைய பொதுவுடைமை கட்சி எண்ணிக்கையில் சிறியதாக இருப்பினும் அது ஆட்சியை பிடிப்பதற்கு அரிய உருவாகியிருப்பதையும் லெனின் கண்டார் எனவே தற்காலிக அரசை கவிழ்த்துவிட்டு பொது உடைமை அரசை நிறுவும்படி அவர் தூண்டினார் இப்போது இல்லையெனில் இனி எப்போதும் இல்லை என்று கூறி அவர்களை ஊக்குவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஜூலையில் நடந்த ஒரு புரட்சி முயற்சி வெற்றி பெறவில்லை இந்த புரட்சியின் எதிரிகள் இவரை ஜெர்மன் கையாள் என்று காட்ட முயன்றனர் அதனால் இவர் முதலில் பெற்றோகிறாடு நகரில் ஒரு குடும்பத்தினருடனும் பின்னர் பின்லாந்திலும் ஒளிந்திருந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு நவம்பரில் நடந்த இரண்டாவது புரட்சி வெற்றி பெற்றது லெனின் தாயகம் திரும்பி புதிய ஆட்சியின் தலைவரானார் அரசு தலைவர் என்ற முறையில் லெனின் ஈவிரக்கம் இன்றி நடந்து கொண்டார் ஆயினும் மக்கள் நலனுக்கு பயன்படுகின்ற கொள்கைகளை செயல்படுத்துவதில் தீவிர நாட்டமுடையவராக இருந்தார் லெனின் முதலில் முழுமையான சோசலிச பொருளாதாரத்தை மிக விரைவாக ஏற்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் ஆனால் இந்த முயற்சி தோல்வி கண்டபோது இவர் தமது கொள்கையை மாற்றிக்கொண்டார் முதலாளித்துவமும் சோசலிசமும் இணைந்த ஒரு கலப்பு பொருளாதாரத்தை வகுத்து செயற்படுத்தினார் இந்த பொருளாதார முறையே சோவியத் ஒன்றியத்தில் பல ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீடித்தது முதலாம் உலக போரினை தொடர்ந்து ரஷ்யாவில் தொழிலாளர்கள் பலரும் பாதிக்கப்பட்டனர் வறுமை பட்டினி சூழ்ந்தது இப்போரினை லெனின் போன்ற தலைவர்கள் கொள்ளக்கார போர் என்று வர்ணித்தனர் ஜார்ஜ் மன்னருக்காக போராடிய தொழிலாளர்கள் தாங்கள் முதலாளிகளால் சுரண்டப்படுவதை லெனின் பிரச்சாரம் மூலம் அறிந்தனர் போரினை நிறுத்த மக்கள் அனுப்பிய மனுக்கள் ஜார்ஜ் மன்னரால் நிராகரிப்பட்டதால் ஆயிரத்து ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்களால் இப்புரட்சி நிகழ்த்தப்பட்டு ரஷ்யாவில் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இப்புரட்சியால் ரஷ்யாவின் ஆட்சியை கைப்பற்றிய மிதவாத கம்யூனிஸ்டுகள் ஜார்ஜ் மன்னரையும் அவரது குடும்பத்தினரையும் சுட்டுக் கொன்றார்கள் இருப்பினும் உணவு பற்றாக்குறை ரஷ்யாவில் நிலவி வந்தது அக்டோபர் புரட்சியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு நிகழ்த்தப்பட்ட பிப்ரவரி புரட்சியை தொடர்ந்து கட்டமாக நடத்தாகும் இது விளாடிமிர் லெனின் மற்றும் லியோன்ஸ்கி ஆகியோர் தலைமையில் போல்ஷெவிக்குகளால் நடத்தப்பட்டது போல்ஷெவி புரட்சி என்றும் இப்புரட்சி அறியப்படுகிறது இதன் மூலம் இடைக்கால ரஷ்ய அரசாங்கம் வீழ்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து சந்தித்தது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு சோவியத் ஒன்றியம் அமைக்கப்பட்டது அழைக்கின்றனர் புரட்சியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த மிதவாத கம்யூனிஸ்டுகளால் ரஷ்யாவில் பெரும் மாற்றம் நிகழவில்லை இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி லெனின் தனது நண்பர்களால் உருவாக்க பெற்ற செம்படையினை அதாவது செஞ்சேனை கொண்டு ரஷ்யாவினை கைப்பற்றினார் நவம்பர் ஏழு ஆம் நாள் தலைநகர் பெற்ற உகிராடை வளைத்த இப்படைகளைக் கண்டு இடைக்கால அரசின் வீரர்கள் விலகி நிற்க வன்முறையில்லாமல் ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடாக மாறியது லெனின் ஒரு செயல் வீரராக விளங்கினார் ரஷ்யாவில் பொதுவுடைமை அரசை நிறுவுவதற்கு கண்ணும் கருத்துமாக பாடுபட்டார் அவர் கார்ல் மார்க்சின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை நடைமுறை அரசியல் செயற்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு நவம்பர் முதற் கொண்டு உலகெங்கும் பொதுவுடைமை ஆட்சி விரிவடைந்து வந்தது இன்று உலக மக்களில் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பொதுவுடைமை ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள் லெனின் முக்கியமாக அரசியல் தலைவராக விளங்கிய போதிலும் அவர் தமது புரட்சிகரமான எழுத்துக்களின் மூலமாகவும் கணிசமான அளவுக்கு செல்வாக்கு பெற்றார் லெனின் மார்க்ஸ் தத்துவத்தில் ஊறியவர் அவருடைய கொள்கைகள் மார்க்சின் கொள்கைகளுக்கு முரண்படவில்லை எனினும் முதன்மைகளை அளிப்பதில் அவர் மார்க்சிடமிருந்து மாறுபட்டார் லெனின் புரட்சி இயக்கங்களை நிறுவுவதில் மிகுந்த அனுபவம் உடையவர் உலகம் முழுவதும் நடைபெற்ற தொழிலாளர் இயக்கங்களை நன்கு அறிந்தவர் ஒரு நாட்டுக்கு உகந்த முறைகளை பிற நாடுகளுக்கும் பயன்படுத்துவதை வன்மையாக எதிர்த்தவர் நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏற்ற முறையில் புரட்சி இயக்கங்களை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியான கொள்கை உடையவர் அவர் புரட்சி நடவடிக்கைகளில் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருந்தார் வன்முறை இன்றியமையாதது என்று அவர் வலியுறுத்தி வந்தார் வர்க்க போராட்டத்தில ஒரு சிக்கல் கூட வன்முறையின்றி தீர்க்கப்பட்டதாக வரலாறே இல்லை என்று அவர் வலியுறுத்தினார் தொழிலாளர் வெறியுடன் இந்த கோட்பாட்டை தீவிர வெறியுடன் வன்முறையின் அடிப்படையில் அமைந்த அதிகாரமேயன்றி வேறில்லை அந்த அதிகாரத்தை சட்டத்தினாலோ ஆட்சியினாலோ கட்டுப்படுத்த முடியாதது என்று அவர் நம்பினார் லெனினுடைய பொருளாதார கொள்கைகளை விட சர்வாதிகாரம் பற்றிய அவரது கொள்கைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தனவாகும் சோவியத் அரசின் தனி சிறப்புக்கு காரணம் அதன் பொருளாதார கொள்கைகள் அல்ல மாறாக அரசியல் அதிகாரத்தை நிரந்தரமாக தக்கவைத்துக் கொள்வதற்கான அதன் உத்திகள் தாம் தனித்தன்மை வாய்ந்தனவாகும் லெனினின் காலம் முதற் கொண்டு உலகின் ஒரு முறை நிலையாக வேரூன்றிவிட்ட எந்த ஒரு பொதுவுடைமை அரசும் கவிழ்க்கப்பட்டதில்லை பொதுவுடைமை அரசுகள் அடியை பிடித்தவுடன் நாட்டிலுள்ள பத்திரிகைகள் வங்கிகள் திருச்சபைகள் தொழிற்சங்கங்கள் முதலிய அதிகார நிறுவனங்கள் அனைத்தையும் தம் வலுவான கட்டுபாட்டின் கீழ் கொண்டு வந்து உள்நாட்டில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்பினை அடியோடு ஒழித்து விடுகின்றன அவர்களுடைய படைக்கலங்களில் பலவீனமானது ஏதேனும் ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பலவீனத்தை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை பொதுவுடைமை இயக்கம் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் மிக்கவர் மார்க்சான மார்க்ஸ் முன்னர் வாழ்ந்தவர் மீது செல்வாக்கு செலுத்தியவர் இந்த காரணத்தினாலேயே மார்க்சை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதுகிறேன் எனினும் ரஷ்யாவில் பொது உரிமை நிறுவுவதில் லெனினுடைய நடைமுறை அரசியல் திறமைதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது எனலாம் இல்லாதிருந்திருந்தால் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்புக்காக பொது உடைமைவாதிகள் மேலும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்திருக்கலாம் அவர்களுக்கு வலுவான எதிர்ப்பு தோன்றி அவர்கள் ஆட்சியை பிடிக்காமலே போயிருக்கலாம் அவர் மிக குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் சோவியத் ஒன்றியத்தில் தொழிலாளர் சர்வாதிகாரம் நிறுவ லெனினுக்கு பின் ஆட்சிக்கு வந்து லெனினை விடவும் முழுவதும் உழைத்தார் அவர் ஈடினையற்ற எழுத்தாளராகவும் விளங்கினார் அவர் எழுதிய நூல்கள் ஐம்பத்து ஐந்து தொகுதிகளாக தொகுக்க பெற்றுள்ளன லெனின் தமது புரட்சி பணியில் தீவிர ஈடுபாடுடையவராக இருந்தார் அவர் தமது குடும்பத்தை நேசித்த போதிலும் அந்த குடும்ப பாசம் தமது அரசியல் பணிக்கு இடையூறாக இருக்க அவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை லெனின் தமது ஆயுள் முழுவதும் அடக்குமுறையை ஒழிப்பதற்கு பாடுபட்ட அவருடைய சாதனைகளின் நிகர விளைவாக அமைந்தது உலகின் கணிசமான பகுதியில் தனிநபர் சுதந்திரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதாகும் விளாடிமிர் லெனின் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டு துப்பாக்கி சூடு நடந்தது அதை ஒரு ரஷ்ய பெண் நிகழ்த்தினார் இருப்பினும் அந்நிகழ்வில் லெனின் உயிர் பிழைத்தார் லெனின் இடைவிடாமல் நீண்டகாலம் உழைத்து வந்தது அவருடைய உடல் நலத்தை சீர்குலைத்தது அதனால் ஆயிரத்து மே மாதம் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது அவர் வேலை செய்யாமல் ஓய்வு எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை கூறினார்கள் அவருக்கு திசு தடித்தல் என்னும் நோய் முற்றியது பேச முடியாத நிலையும் ஏற்பட்டது டிசம்பரில் இவரது வலக்கையும் செயல் இழந்தது அது முதல் முற்றிலும் செயலற்ற நிலையிலேயே இருந்த லெனின் தனது ஐம்பத்து நான்கு வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆம் நாள் மூளை நரம்பு வெடித்து மரணமடைந்தார் இவருடைய மறைவினால் நாடெங்கும் மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர் அவருடைய உடல் தைலமூட்டி மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் ஒரு அழகான கல்லறையில் வைக்க அந்த உடல் இன்றும் அழியாமல் உள்ளது அதனை இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பார்த்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் லெனின் இருந்தாலும் அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் பாதுகாக்கப்பட்டது அலங்கரிக்க நிலையில் அவரது உடல் பொது மக்களின் பார்வைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டில் இருந்து வைக்க பெற்றது இவ்விடத்திற்கு என்று பெயர் கிறிஸ்துவ மத வழக்கப்படி உடலானது புதைக்கப்பட வேண்டும் என கிறிஸ்துவ குருமார்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ரஷ்ய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் லெனின் உடலை அவருடைய தாயாரின் சமாதிக்கு அருகில் அடக்கம் செய்ய வேண்டுமென கூறியதை அடுத்து பலத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சோவியத் யூனியன் உடைந்த பிறகு லெனின் உடல் முறைப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை பரவலாக எழுந்தது இதனை தொடர்ந்து விளாடிமிர் புடினின் ஆட்சி காலத்தில் லெனின் உடல் அடக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளிவந்தது எதிர்கால விஞ்ஞான வளர்ச்சி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை அடையக்கூடும் என்று அப்போதைய பொது உடைமை தலைவர்கள் கருதியமையால் லெனின் உடல் பாதுகாக்கப்பட்டது என சொல்லப்படுகிறது